மக ஓம் தத் பரப்பிரம குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுருவாணியை உள்நாடு உலகலாம் உணந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வானவர் ரசமான் தொடர்பினால் உழுவோர் வழுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவர் ரதனமணி அருமுகனை மாசரு கொற்றவாழ் இறையை வானவர் முதுவன் பாலனவளவன் வணங்கு நல் திருநலை மாதை வானவர் அதனாம் உத்திராமேச வல்லலை பணங்கி வாழ்த்திடுவான் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒய்யாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய்க் குகனே இப்பியினிடையே எழும் ரசதம்போல் என்றுமாய் இலகி இன்பாகி ஒப்பிட ஏது மிந்திய பிரமத்து உட்டிடும் பகுதி முன்னாய அப்பிரபஞ்சம் முறைமையைச் சூழ அருந்ததி நியாயமே என்ன செப்பினன் யாரும் தெளிவுற சேசாத்திரி சிவன் என்னும் பாதவனே பெருச்சிற்றம்பலம் நானாஜிவோ நம்மன் பாசரத்தை சிரவணம் வந்துட்டு வருகிறோம் அதாவது கேட்டுட்டு வருகிறோம் சிரவணம்னா கேட்டாள்னு அர்த்தம் குரு சொல்ல சிஷ்யன் கேட்கறதுக்கு சிரவணம்னு பேரு அந்த நானாஜீவாத கட்டளை சேஷாத்திரி சிவனா அருளியது இத நம்ம பார்த்துட்டு வர்றோம் பிரம்மத்துல இருந்து மூலப்பிரகிரு தோண்டிட்டு மூலப்பிரகிரு மூன்று குணங்கள் மூன்று குணங்கள்ல ஈஸ்வரன் ஜீவன் ஆவரண உட்சேவ சக்தி அதுல இருந்து பஞ்சபூதங்கள் அதிலிருந்து சுக்கும சரீரம் தூல போலம் தோல சரீரங்கள் இவைகள் எல்லாம் உற்பத்தி ஆயிற்றுன்னு பார்த்தோம் இதுல இருந்து உற்பத்தி ஆயிருக்குன்னு பார்த்தோம் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரமந்த உண்மை மூல பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியானது பொய் அதுல இருந்துதான் அந்த ஜக ஜீவ பரம் தோன்றிருக்கு அப்படிங்கிறதுதான் கருத்து அதுதான் வேகாந்தத்தினுடைய உடன்பாடு இதுக்கு விபர்த்த பட்சமுன்னு சொல்லுவாங்க ஒன்று இன்னொன்றாக மாறி தெரிகிறதுக்கு விவரத்தம்னு பேரு தெரியவும் சொல்லலாம் விபர்த்தமுன்னு சொல்லலாம் விபரீதம்னு சொல்லலாம் இருக்கிறது பிரம்ம்தான் நமக்கு மூல பிரகிருதியாக தோன்றுகிறது அப்படிங்கிறது போய் இதுக்கு உற்பத்தி இதுல இருந்து உற்பத்தி ஆகிருக்கு விவரத்தோடு கூடிய பரிணாம பட்சம்னு சொல்றது பரிணாமம்னா வளர்ச்சி ஒன்றோடு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு பரிணாமம்னு பேரு பிரமத்திலிருந்து மூல பிரகிருங்கிறது விவரத்தம் அந்த மூலப்பிரகிருந்து ஜெகஜீவ பரம் தோண்டிட்டுங்கிறது பரிணாம பட்சம் அப்படின்னு வேதாந்தத்துக்கு இதுதான் உடன்பாடு இதே முடிவான கருத்து இது அதுவே தான் அப்படிப்பட்டத நமக்கு சொல்லி வருகிறார் உபனிஷத்துல இருந்து சேஷாத்திரி சிவனார் சமஸ்கிருதத்துல சொன்னார் அவரு அவருடைய சீடர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் இப்படி உற்பத்தி ஆயிருக்கு அதுல இருந்து எப்படி ஒடுங்குச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் பிரம்மத்திலிருந்து எப்படி இந்த உலகம் எல்லாம் ஈஸ்வரன் ஜீவர்கள் எல்லாம் உற்பத்தி ஆனார்கள் என்று நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அதில் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பேர் என்ன ஈஸ்வரனுக்கு ஜீவர்களுக்கு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அடுத்த அடுத்த வகுப்புல இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் ஜீவனுக்கு தூளசரீர விவகாரத்திற்கு எத்தனை தத்துவம் சொல்ற ஜீவனுக்கு தூளசரீர விவகாரத்திற்கு எத்தனை தத்துவம் தூல சரீரம்னா எது நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்கிட்டே தூளசரீரம்னு பேரு மூணு சரீரம் இருக்கு தூள சரீரம் சுக்கும சரீரம் கார்ணசரீரம்னு மூணு சரீரம் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த தூள சரீர உபகாரம் பண்ணணும்னா இது செயல்படணும்னா எத்தனை தத்துவம் இருந்தா செயல்படும் அப்படின்னு சொல்ல வர்ற மூணுல சொல்ற பார்க்கலாம் அன்னமயமான சத்கோஷ தத்துவங்கள் ஆறு சூக்கும சரீர தத்துவங்கள் இருபது ஜீன் ஈஸ்வரன் அவித்தை பித்தை பிரமம் ஐந்து ஆக முப்பத்தி ஒரு தத்துவம் இந்த தூளசரீரங்க செயல்படணும்னா முப்பத்தி ஓரு தத்துவம் இருந்தால்தான் இந்த தூளசரீரம் செயல்படும் சொல்ற அதுல தூளசரீர தத்துவம் ஆறு அப்படிங்கிற அன்னமய சத்கோஷ தத்துவங்கள் ஆறு தோழு சதை ரத்தம் நரம்பு எலும்பு மூளை சர்மம் உதிரம் சனாயு மாமிசம் பத்தி பச்சை என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது இது ஆறு தத்துவம் இது நம்ம கண்ணுக்கு தெரியுது இது இல்லாம சூக்கும சரீர தத்துவங்கள் அந்த கரணம் உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஞான இந்திரியங்கள் ியாயுக்கள் ஐந்து பிராணன் அபானன் சமானன் உதானன் என்று ஐந்து வாயுக்கள் கர்மேந்திரியங்கள் ஐந்து வாக்கு பாணி பாதம் பாயிறு உபஸ்தம் இது இருபது தத்துவமும் சூக்கும சரீரம் முன்னாடி விரிவா பார்த்திருக்கிறோம் அடுத்து காரணம் ஒண்ணு இருக்கு அதுல என்ன இருக்கு மாய இருக்கு ஈஸ்வரன் இருக்கிற அவித்த இருக்கு ஜீவன் இருக்கிற இது ஐந்துமே காரணசரீரத்துல இருக்கின்றன அப்ப என்ன பார்த்தோம் தூளம் ஆறு சூக்குமை இருபது காரணம் ஆக முப்பத்தோரு தத்துவம் இருந்த தூளசரீரம் விவகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் இல்லைன்னா விவகாரம் நடக்காது தூளசரீர விவகாரம் நடக்காது அப்படிங்கறது கருத்து சரி அருக்கு அடுத்து சூக்கும சரீர விவகாரம் எத்தனை தத்துவம் தேவைப்படுதுன்னு சொல்ற கேட்கிற சிசியனுடைய சிசியனுடைய சந்தேகத்துக்கு சொல்ற மசரீரத்துவம் இருபது கார்ணசரீரத்துவம் ஐந்து ஆக இருபத்தி ஐந்து இருந்தா போதும்மசரீரம் செயல்படும் அப்படிங்கிற அந்த கரணம் ஞானேந்திரியங்கள் வாயுக்கள் கர்மேந்திரியங்கள் ஆக இருவதும் சுக்குமசரீரம் இதுக்கடுத்து பிரம்மம் மாயை மாயையில பிரதிநிதித்த ஈஸ்வரன் அவித்தை அவித்தையில பிரிம்பித்த ஜீவன் ஆக இந்த இருபத்தி ஐந்தும் சூக்கும சரீரம் செயல்படுவதற்கு விவகாரம் பண்ணுவதற்கு இந்த இருபத்தி ஐந்து தத்துவங்கள் தேவைப்படுகின்றன என்று சொல்றார் மொத தூரத்துக்கு சொன்னாரு அப்புறம் சூக்குமத்துக்குச் சொல்லி இதுக்கடுத்த காரணசரீரம்னு ஒண்ணு இருக்கு அது உபகாரத்துக்கு எத்தனை தத்துவம் வேணும்னு சொல்றேன் அதுல ஐந்து இருந்தா போதும் பிரம்மம் மாயை ஈஸ்வரன் அவித்தை ஜீவன் இந்த ஐந்து தத்துவம் இருந்தா ஜீவர்களாகிய நமக்கு இந்த ஐந்து தத்துவம் இருந்தா காரணசரீரம் செயல்படும் அப்படின்னு சொல்றேன் ஜீ விவகாரத்துக்கு ஜீவன் விவகாரம் பண்ணணும்னா எத்தனை தத்துவம் வேணும்னு கேட்டா ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மம் இந்த மூன்று தத்துவம் நமக்கு போதும் ஜீவன் விவகாரம் பண்ணனும்னா ஜீவன் இருக்கணும் ஈஸ்வரன் இருக்கணும் ஆத்மா இருக்கணும் ஆத்மா மூன்று இருந்தாலே ஆத்மானாலும் பிரம்மம்னாலும் ஒன்று தான் இது மூணு இருந்தா ஜீவன் விவகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்றது சாட்சி விவகாரத்துக்கு சாட்சி ஒன்னே போதும் சாட்சி நாள ஆன்மாவே ஆத்மா விவகாரம் பண்ணணும்னா ஆத்மா மட்டும் இருந்தா போதும் அப்ப நான் பார்த்தோம் சாட்சி விவகாரத்துக்கு ஒண்ணு ஜீவ விவகாரத்துக்கு மூணு ஜீன் ஈஸ்வரன் பிரம்மம் மூணு காரணசரீர விவகாரத்துக்கு ஐந்து அதாவது பிரம்மம் மாயை ஈஸ்வரன் அவிழ்த்தை ஜீவன் ஆக ஐந்து சூக்கும சரீரத்துக்கு காரணசரீரமும் சூக்கும சரீரமும் சேர்ந்து இருபத்தி ஐந்து தூளு சரீர காரணீரம் சூக்குமசரீரம் தூளசரீரம் ஆக முப்பத்தி ஒன்னு வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதை நம்ம பார்த்தோம் இதுக்கு அடுத்து ஜீவர்களாகி நமக்கு பார்த்தோம் அடுத்து ஈஸ்வரனுக்கு இந்த விவகாரம் பண்ணுவதற்கு எத்தனை தத்துவங்கள் தேவைப்படுகின்றன என்று சொல்லுகின்ற ஈஸ்வரன் தூளசரீர விவகாரம் பண்ண நம்ம ஈஸ்வரனுக்கே தூள சரீரம் இருக்கு எது எல்லா ஜீவர்களுடைய தூளசரீரமே ஈஸ்வரனுடைய தூளசரீரம் எல்லா ஜீவராசிகளுடைய தூள சரீரமே ஈஸ்வரனுக்கு தூள சரீரம் அப்படின்னு பார்ப்பான் அப்ப அவன் அந்த ஈஸ்வரனுக்கு எத்தனை தூள சரீரத்தை அபகாரத்துக்கு எத்தனை தத்துவம் தேவைப்படுதுன்னு கேட்டா சமஷ்டி அன்னமய சத்கோஷ தத்துவங்கள் 6 எல்லா ஜீவர்களுடைய தூள சரீரம் ஆறு தேவைப்படுது சமஷ்டி சூக்கும சரீர தத்துவங்கள் இருவது எல்லா ஜீவரசியலுடைய சூக்கும சரீர தத்துவம் சமஷ்டினா எல்லாம் எல்லா ஜீவர்களுடைய சூக்கும சரீரமும் சேர்ந்து அது ஒரு இருபது தத்துவம் முதல்ல எல்லா ஜீவர்களுடைய தோழ சரீரம் ஆறு ரெண்டாவது எல்லா ஜீவர்களுடைய சூக்கும சரீரம் இருபது ஆக இருபத்தி ஆறு அதுக்கு அடுத்து சமஷ்டி ஜீவன் அவித்தை சமஷ்டி ஜீவன் அவித்தை அப்படின்னு ரெண்டு எல்லா ஜீவர்களுடைய காரணசரீரமாகிய அவித்தையும் ஜீவனும் இருக்கிறார்கள் இங்க ஈஸ்வரன் தூளுசரீரம் இது ரெண்டும் தேவையெல்லாம் தேவைப்படுது இதுக்கு அடுத்து வித்தை ஈஸ்வரன் வித்தையினாலும் மாயினாலும் ஒண்ணுதான் வித்தை அப்படின்னா சுத்த மாயைன்னு அர்த்தம் அந்த வாய பிரதிநிதித்தீஸ்வரன் இது வேற இதுவும் தேவைப்படுது அதுக்கடுத்து பிரம்மம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் இதுவும் தேவைப்படுது அதுக்கடுத்து தூள பூதங்கள் ஐந்து இதுவும் தேவைப்படுது ஆக முப்பத்தி ஆறு தத்துவமும் ஈஸ்வரன் தூளசரீர விவகாரத்துக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற சமஷ்டி தூளசரீரம் ஆறு சமஷ்டி சுக்குமசரீரத்து இருபது சமஷ்டி அவித்தை ஜீவன் அதுக்கு பிறகு மாயை ஈஸ்வரன் பிரம்மம் அப்பறம் பஞ்சபூதங்கள் தூள பஞ்ச பூதங்கள் ஆக முப்பத்தி ஆறும் ஈஸ்வரன் தூளசரீர விவகாரத்துக்கு தேவைப்படுகிறது ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு அதுக்கடுத்து சூக்கும சரீர விவகாரத்துக்கு சொல்ற ஈஸ்வரனுக்கு சூக்கும சரீர எத்தனை தத்துவம் வேணும் அப்படின்னு அந்த தூள சரீரத்தை விட்டுறாங்க எல்லா ஜீவர்களுடைய தூளசரீரத்தை விட்டுட்டு எல்லா ஜீவர்களுடைய சமஷ்டி சூக்கும சரீர தத்துவம் இருவது சமஸ்தி ஜீவன் அவித்தை ரெண்டு சூக்குமபோதங்கள் ஐந்து வித்தை ஈஸ்வரன் பிரம்மம் ஆக தத்துவங்கள் முப்பத் முப்பது தேவைப்படுகிறது இதுக்கு ஈஸ்வரனுடைய சூக்கும சரீர விவகாரத்துக்கு முப்பது தத்துவம் தேவைப்படுகின்றன அதாவது சமஷ்டி சூக்கும சரீரத்துவம் இருபது சமஷ்டி காரணசரீரம் ஆகிய அவித்த ஜீவன் ரெண்டு அதுக்கடுத்து பிரம்மம் மாய ஈஸ்வரன் மூன்று இதுக்கடுத்து சூக்கும போதங்கள் சூக்கும போதங்கள் இது சூக்கும சரீர முதல்ல பார்த்தா தூள சரீர சூல பூதங்கள் இருந்த சேர்ந்தன இங்க சுக்குமசீரிய விவகாரத்துக்கு சூக்கும பூதங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஈஸ்வரனுக்கு சுக்குமசரிய விவகாரத்துக்கு முப்பது தத்துவம்னு சொல்லி இருக்கிற அப்புறம் ஈஸ்வரன் விவகாரத்துக்கு அப்படின்னா ஈஸ்வரன் பிரம்மம் மட்டும் இருந்தா போதும் ஈஸ்வரன் விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும் ஈஸ்வரனும் பிரம்மமும் இருந்தா போதும் ஈஸ்வர விவகாரத்துக்கு அதுக்கடுத்து பிரம்ம விவகாரத்துக்கு பிரம்ம மட்டும் இருந்தா போதும் வேற யாரும் தேவையில்லை பிரம்மம் மட்டும் இருந்தா போதும் பிரம்ம விவகாரத்துக்குங்கிற பிரம்ம விவகாரம்லாம் உன்படியாது அது அது பாட்டுக்கு இருக்கு இது பிரம்ம தான் தானாக இருக்கிறது ஆகாயம் என்ன செய்யுது அதுபாட்டு கருத்து அதுக்குள்ளதே நான்கு ஊரங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆகாயம் என்று செயல்புரியதுன்னு கிடையாது அதே போல பிரம்ம எதுவும் செயல்படுகிறது இல்லை அதான் அதனுடைய முன்னணியில எல்லாமே செயல்படும் அப்படிங்கறத கருத்து பிரம்மத்தினுடைய முன்னணியில எல்லாம் செயல்படும் பிரமாம் இல்லைனா எதுவும் செயல்படாது செய்கையும் செய்திக்கை அற்றிருக்கும் காந்த சிறுமலை முன் இரும்புகள் சேர்த்திக்குமா போல் செய்கையும் செய்திக்கை அற்றிருக்கும் என் முன் சடமான உலகமெல்லாம் சேர்க்கை செய்யும் என்கிறார் செவ்வளியன் அவனத்தில் சொல்றார் செய்கையும் செய்திக்கை அற்றிருக்கும் என் முன் சடமான உலகமெல்லாம் சேர்க்கை என் முன்னுங்கிறது இந்த மாதிரி இந்த இடத்துல பிரம்ம மாதிரியே என்னிடத்துல இந்த உலகம் சேர்த்து செய்யணும்னு சொல்றேன் நான் பிரம்மங்குற நிச்சயத்தில் சொல்றேன் அதத்தையும் விஜயம் சொல்றேன் பிரம்ம சொல்லப்பட்டிருக்கு பிரம்ம விவகாரம்லாம் பண்றதில்லை அது சாட்சி மாத்திரமா இருக்கு சர்வ சாட்சியா ஆத்மா மூன்று அவஸ்தை சாட்சி பிரம்ம வந்து சர்வத்துக்கும் சாட்சி பதினாறு சாஸ்திரங்கள் சொல்லப்படும் அங்க நம்ம காணலாம் இந்திரிய விபகாரத்துக்கு நமக்கு இந்திரியம் இருக்கு அது விபகாரம் பண்ணணும்னா எத்தனை தத்துவம் வேணுமே கேட்டா நமக்கு முப்பத்தோரு தத்துவம் வேணும்னு பார்த்தோம் தோளாறு தூக்குமாய் இருவது காரண சரீரம் ஐந்து முப்பத்தி இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் பத்திருக்கு இதுல ஒரு இந்திரியம் மட்டும் இருந்தா அந்த இந்திரியம் மட்டும் வேலை செய்யும் மத்த ஒன்போது இந்திரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஒரு இந்திரியம் மட்டும் இருந்தா அது மட்டும் வேலை செய்யும் அதனால அதுக்கு இருபத்தி ரெண்டு சொல்லப்படுகிறது தோளாறு ஏதாவது ஒரு இந்திரியம் கண்ணுன்னு வச்சுக்கிடுவோம் கண்ணு மட்டும் இருந்தா போது கண்ணு மட்டும் பார்க்கத்தரணம் வேணும் வாயுக்கள் வேணும் இது ரெண்டு பத்து இருக்கணும் அந்த இந்திரியங்கள் ஏதாவது ஒரு இந்திரியம் என்ன இருந்தா கண்ணு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கிட்டுவோம் கண்ணுன்னா பார்க்கத்தையும் செய்யும் அப்புறம் காரணசரி ஐந்து வேணும் ஆக இருபத்தி தத்துவங்கள் இந்திரிய செயல்படணும் காது கேட்கணும் அப்படின்னா காது ஒண்ணு இருந்தா போது கேட்க மட்டும் செய்யும் இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்ற மனோராட்சியம் விவகாரத்துக்கு மனோராட்சியம்னா நம்ம ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கமா இல்லையா இதுக்கு அந்த கரணம் இருந்தா போதும் கரண காரணம் சரி இருந்தா போதும் பத்து மட்டும் இருந்தால் போதும் நம்மளுக்கு உக்காந்துக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கலாம் போனது வந்தது வர்றது நடந்தது நடவாது நடக்க போறது என்னென்னத்தோ நினைச்சு நம்ம நினைக்கிறதுக்கு இது பத்து தத்துவம் இருந்தா போகுதுங்கிறாரு மன ஊராட்சிய விவகாரத்துக்கு அந்த கரணைந்து காரணந்து ஆக பத்து மட்டும் இருந்தா போதும் மனோராட்சியை நல்லாவே வேலை செய்யும் இப்படி தத்துவத்தினுடைய தோற்றம் நிலையில் சொல்லப்பட்டது எப்படி தத்துவம் எப்படி தோன்றுச்சு இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பத்தாண்டு தத்துவம் எப்படி தோன்றுச்சு அது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறேன் அது வரைக்கும் பார்த்தோம் அடுத்து தத்துவங்கள் ஒடுங்குகின்ற வழியை சொல்லுகின்றோம் உற்பத்தி ஆனதுங்கிறது தோற்றங்கிறது ஆரோகம் ஒடுக்குங்கிறது ஒடுக்குங்கிறது அபவாதம்னு சொல்லப்படுகிறது வேதாந்தத்துல இப்படி சொல்லப்படும் உற்பத்திக்கு ஆரோகம்னு பேரு ஆரோகம்னா கற்பனைன்னு அர்த்தம் கற்பனையாக தோன்றியிருக்கு அது ஜெகஜீவரம் அனைத்தும் கற்பனையாக தோன்றியிருக்கு அதுக்கு ஒரு விவகாரிக சத்துன்னு பேரு விவகாரத்துக்கு சத்தா இருக்கு பரமாத்திய நிலையில அது கிடையாது பரமாத்திய நிலையில இருக்கிறது ஆத்மா பிரம்மம் அது எப்போதும் இருக்கிறது வியோகாரிய சத்து ஞானம் வந்துருச்சுன்னா அது வந்து அதெல்லாம் உண்மையிலேயே இல்லைங்கிற அந்த ஞானம் வந்துடும் இறம் வந்து இருக்கிறது அதுதான் சத்து அதுதான் நான்கிறது அப்பத்தே தெரியும் அது வரைக்கும் உலகம் உண்மையாக தெரிகிறது இதுக்கடுத்து பிராதிபாசிக சத்துன்றிருக்கு கனவு கயிறுல பாம்பு தெரியறது இதெல்லாம் பொய்யான தோற்றங்கள் கனவு பொய்யன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா முடிச்சா போதும் பாம்பு பொய்யுன்னு தெரிந்துக்கிறோம்னா கயிற்ற நன்னா நன்கு உற்று பார்த்தா தெரியும் கயிறு பொய்யா போயிடும் இதுக்கெல்லாம் ஆத்மையானம் தேவையில்லை சரி இப்பவாதத்தை நம்ம பார்ப்போம் ஒடுங்குகின்ற வழியை சொல்லுகிறோம் சகல சீவரிடத்தில் இருக்கின்ற தூள சரீரங்கள் அனைத்தும் தமக்கு ஆதாரமான தூள பூதங்களிலே மதிந்து பூத எல்லா ஜீவர்களுக்கும் தூளசரீரம் எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தூளபூதத்திலிருந்துதான் தோன்றுச்சு அப்படிங்கறதுன்னு முன்னாடியே பார்ப்போம் பஞ்சீகரண மன்ன பிறகு தூளபூதம் தோன்றுறது அந்த தூளபூதத்திலிருந்து தூள சரீரம் தோன்றுட்டு பார்ப்போம் அப்ப இந்த தூள சரீரம் தெரிஞ்ச தூளபூதத்தில் மடியுது ஒடுங்குது நம்ம கண்கூடாவும் பாக்குறோம் அடுத்த எத்தனை பேர் இறக்குறாரு தூள சரீரம்லாம் இறந்து போகுது அதே நமக்கு தெரியுது அதே இறந்து போகும் அது உற்பத்தி ஆனதுன்னு தெரியுது அது ஒடுக்கமும் தெரியுது இன்னாரு இறந்தாரு இன்னாரு இறந்தாரு அப்படிங்கும்போது தோற்றம் ஒடுக்கம்லாம் தெரியுது எல்லா தூள் சரீரம் எதெல்லாம் தோண்டியிருக்கோ அதெல்லாம் இறக்கும் அதனாலவே தூள் சரீரம் எல்லாம் தோண்டிருக்கு எல்லா தோள சரீரமும் ஒரு காலத்துல இல்லாம போயிரு மாறி மாறி போறதுனால நமக்கு எல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியும் உலகத்துல எல்லாரும் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா போற பிறகு ஒன்னொன்னா போகும்போது தெரியும் அதனால இந்த தூள பூதத்துலதான் ஒடுங்குது அது எல்லாருக்கும் தென்கூட தெரியும் இந்த தூளபூதம் என்ன செய்ட்டா பஞ்சீகரணம் விட்டு தன்மாத்திரைகளான தமோகுணப் பூதங்களாக மிஞ்சும் அதான் அங்க பார்த்தோம் சுக்குமபூதத்தை தன்மாத்திரைன்னு சொல்லப்படுது அந்த சுக்கும பூதத்துல தமசு சத்துவம் தமசு ரசசு தமசு தமசுன்னு பார்த்தோம் தமசு தமசுல பஞ்சீகரணம் பண்ணி தூளபூதம் தோண்டிட்டுன்னு பார்ப்போம் இந்த தூளபூதம் என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த தூளபூதம் பஞ்சீதரனை விட்டு தமசில் தமசாக போகிறது ஒடுங்குது எப்படி தோன்றுச்சோ அப்படி ஒடுங்குது தமசுல தமசுனா ஒடுங்குது எது இந்த தூளபூதம் தமசுல தமசுன ஒடுங்குது சாரி இதுக்கு அடுத்து அப்போது கேவலம் இரணிகப்ஸ் இறஞகற்ப அவ அவ அவ அவ அவ அவ அவ அவ அவ அவ சொல்லப்படும்ர தத்துவங்கள் இருவதும் கட்டுதங்களுடைய சத்துவகுணமும் இதுக்கடுத்து தமசுல தமச பார்த்தோம் தமசுல சத்துவமும் தமசுல ரசசம் ஒடுங்குறத சொல்றேன் ப்டாக்கா அது எங்கணம் இனி சகல பிராணிகளிடத்திலும் இருக்கின்ற அகங்காரமும் கிராண இந்திரியமும் புதான வாயுவும் உபசேந்திரியமும் பிரிதேவியில் ஒடுங்கும் அதாவது சுக்கு இருபது இருக்குல்ல அந்த கரண ஐந்து உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளங்கிறது ஆகாசத்தினுடைய அம்சம் மனது வாயுனுடைய அம்சம் புத்திய அக்னியினுடைய அம்சம் சித்தம் வந்து தண்ணியினுடைய அம்சம் அகங்காரம் மண்ணினுடைய அம்சம் இது அந்த காரணத்தில பாப்போம் ஞானேந்திரியத்துல சுரோத்ரம் துவக்கு சத்திய சிங்கவே ஆஜரானும் சுரோத்ரம்னா காதுன்னு அர்த்தம் இது ஆகாசத்தினுடைய அம்சம் புவக்கு வாயினுடைய அம்சம் சச்சின்னா கண்ணு கண்ணு வந்து அக்னியினுடைய அம்சம் சிங்குவைனா வாயு வாயினா சுவையை அறிகிறது இதுக்கு தண்ணினுடைய அம்சம் சிங்குவை ஆக்ராணம் ஆக்ராணம்னா மூக்கு மூக்கு வந்து மண்ணினுடைய அம்சம் இப்படி பஞ்சஊதத்தினுடைய அம்சம் அந்த கரணம் ஞானேந்திரியங்கள் வாயுக்கள் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு தோன்றிருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துருக்கிறோம் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அகங்காரமும் கிரானேந்திரியமும் உதான வாயுவும் உபஸ்துந்திரியமும் பிரிதிவியில ஒடுங்குது அப்படிங்கிற அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அகங்காரம் ஞானேந்திரியத்தில் இருக்கக்கூடிய கிரான இந்திரியம் வாயுக்கில் இருக்கக்கூடிய உதான வாயு கர்மேந்திரியத்தில் இருக்கக்கூடிய உபஸ்து இந்திரியம் இது நான்கும் பிரித்திவியில் ஒடுங்குது மண்ணில ஒடுங்குதுங்கிற மண்ணு மண்ணில் தோண்டிட்டு மண்ணில் ஒடுங்கதுங்கிற அதுக்கடுத்து மன சித்தமும் சிங்குவையும் சமானனும் வாயுருமும் அப்புள் ஒடுங்குவது அதாவது சித்தம் அந்த கர்ணத்துல சித்தமும் ஞானேந்திரியத்தில் சிங்குவையும் வாயுக்கள்ல சமானவாயும் கர்மேந்திரியங்கள்ல பாயுருவும் அப்புள் ஒடுங்கும் தண்ணியில ஒடுங்க அதுக்கடுத்து அந்த கர்ணத்தில் புத்தியும் ஞானேந்திரியத்தில் சச்சுவும் வாயுக்கல்ல அவான வாயுவும் கர்மேந்திரியங்களில் பாதமும் அக்கினியில ஒடுங்கும் அப்படிங்கிற அதுக்கடுத்து அந்த கர்ணத்துல மனதும் ஞானேந்திரியத்தில் பிராணனும்ர்மேந்திரியங்கள பாணியும் வாயுல ஒடுங்குது அதுக்கடுத்து அந்த கர்ணத்துல உள்ளமும் ஞானேந்திரியத்தில சுரோத்ரமும் வாயுக்கள்ல வியான வாயுவும் கர்மேந்திரியங்கள்ல வாக்கும் ஆகாசத்தில் ஒடுங்கும் இந்த பூதத்திலிருந்து தோன்றுச்சா அந்த பூதத்திலும் ஒடுங்குதுங்கிறார் அப்போது பழையபடிய முக்குணப் பூதங்கள் ஆகும் முக்குணபூதங்கள் ஆயிடுச்சு முக்குண பூதங்கள் தன் மாத்திரைகள் அவஞ்சிகிற பூதங்கள் குறிக்கக்கூடிய பல்வேறு சொற்கள் அவ்வளவுதான் முக்குணப் பூதங்களாக ஒடிங்கிருச்சு இந்த சூக்கும பூதம் இருக்கே இது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா இதுல அஞ்சு இருக்கு அது பிரிய அப்படுங்குது மண்ணு வந்து தண்ணியில போய் ஒடுங்கிறது கரைஞ்சி வச்சு அப்பவும் தண்ணி வந்து அக்கனில சுவரி ஒடுங்குது அக்னியில சுவரி ஒடுங்கிறது அக்கினி வந்து வாயுல அணைந்து ஒடுங்குது அக்னி வந்து வாயுல அணைந்து ஒடுங்கிறது வாயுவும் ஆகாசத்துல ஒடுங்குது வாய்வு ஆகாசத்துல ஒடுங்குது ஆகாசமும் உட்சேபசக்தியில ஒடுங்குது உச்சேபசக்தியிலிருந்துதான் சூக்குமபுதங்கள் தோந்துட்டு இந்தசூக்குமபுதங்கள் ஒன்றோடு ஒன்று ஒதுங்கி ஆகாசத்துல ஒடுங்குது இந்த ஆகாசம் உட்சேபசக்தியில ஒடுங்குது அதுக்கடுத்து என்ன அது இந்த ஆபரண சக்தி இந்த உச்சேக சக்தி இந்த ரெண்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா மூலப்பிரிருதி சொல்லக்கூடிய அதுல தமோகுணத்துல போய் ஒடுங்குது தமோகுணமாய் ஆழ மரம் ஆழ விதையில் ஒடுங்கினால் போல இன்னும் ஒரு சிருஷ்டிக்கு அவித்தையிலையும் மாயையிலும் ஒடுங்கும் இந்த ரெண்டு என்ன ஆகுதுன்னாட்டா ஆழ மரம் ஆளை விதையில் போல ஆளை விதை முதல் இன்பு இருக்கும் சின்னதா அது மொளச்ச பிறகு பார்த்தா அது வாழ்த்துக்கு அடுத்தடுத்து வேறு போட்டு அடுத்தடுத்து பிறந்து அடுத்தடுத்து விரிந்து போய்கிட்டே இருக்கும் இது எண்டே கிடையாது திரும்ப ஆளை விழுது விழுத அதுலேருந்து வேர் போட்டு இன்னொரு பக்கம் மரம் போக போகும் போய்கிட்டே இருக்கும் அவ்வளவு பெரிய மரம் எங்கே இருந்தது இப்போது விதையில இருந்தது நம்புவோமா மலச்சு நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழித்து அவ்வளோ பெரிய மரம் தெரிஞ்ச பிறகு ஆஹா இவ்வளவு பெரிய விதையிலிருந்து இவ்வளோ சின்ன விதையிலிருந்து இவ்வளவு பெரிய மரம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை போல மூலப்பிரகிரு சொல்லக்கூடிய அந்த ஒரு விந்து தத்துவத்தில் ஒரு விந்துன்னா ஒரு புள்ளின்னு அர்ப்பான் இந்த அடத்துல ஒரு புள்ளி ஒரு வட்டத்துல போய் ஒடுங்கிருக்கு மூலப்பிரதிங்கிற அந்த அந்த வட்டத்துக்குள்ள ஒரு புள்ளியில போய் ஒடுங்கிருக்குங்கிற எது அந்த அவித்தையும் மாய இந்த தமோகுணம் வந்து என்னாச்சு அவித்தையிலும் மாயையும் ஒடுங்கிருக்கு அவித்து மாய அவித்திங்கிறது மூல பிரகிருடைய சத்துவகுணம் அதுல போய் இந்த தமோணம் ஒடுங்கிருக்குற மூல பிரகிருங்க ஒடுங்குது அந்த விந்துவும் பாம்பு என்கின்ற பெயர் போய் பழுதியாக கண்டாற்போல தனக்கு அதிஷ்டான சைத்தன்யம் ஆயிருக்கின்ற பிரம்ம சைத்தன்யம் மாத்திரமாக ஒடுங்கும் விந்து அந்த வட்டமானது அந்த புள்ளியானது அந்த நுண்ணிய கருவானது பாம்புங்கிறது போய் பழுதையாக கண்டார் போல இருக்கிறது பழுதைதான் அதாவது கயிறு தான் யானை நமக்கு பாம்பாக தோன்றுகிறது நம்ம பாம்பை விட்டுட்டு கயிறாக பாக்குறோம் அதே போல தனக்கு அதிர்ஷ்டான சைத்தன்யம் மாத்திரமான பிரம்ம மாத்திரமாக பிரம்ம சைதன்யம் மாத்திரமாக ஒடுங்கும் பிரம்ம சைதன்யத்திலிருந்துதான் சுத்தி ரகிதம் போல மூல பிரகிரு சக்தி தோன்றுட்டுன்னு பார்த்தோம் இப்ப இந்த மூல பிரகிரு ஆனது அந்த பிரம்மத்துல அகண்ட பரிபூரண சச்சிதானந்த பிரமத்துல ஒடுங்குதுங்கிற இப்படி பொய்யெல்லாம் மெய்பொருள் ஒன்றாக கண்டு அதுவே சுவாபசித்தமாய் நிசமாய் இருக்கின்ற தன் வடிவு எனக் கண்டு தெளிந்து கவலை கட்டு இருக்கின்றவனே ஜீவன்முத்தன் இப்படி நானாவிதமாக தோன்றக்கூடிய அனைத்துமே இப்படி பொய்யாக இருக்கக்கூடிய அனைத்தும் மெய்ப்பொருள் ஒன்றுதான் இருக்கு அதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அதுதான் என்னுடைய சுரூபம் என்று என்னுடைய வடிவுன்னு தெரிஞ்சு யார் ஒருவன் சிடமாக இருக்கின்றானோ அவனை ஜீவன் முத்தன் ஞானி அப்படின்னு இப்படி தத்துவங்களுடைய ஒடுக்கம் சொல்லப்பட்டது தத்துவங்களுடைய ஒடுக்கம் பார்த்தான் நீ அடுத்த வகுப்புல தத்துவங்கள் இதனுடைய விரிவை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அடுத்த வகுப்பு விரிவா பார்க்கலாம் அடியு கொடியேன்னா திணைப்பழுதல்தே வீட் கண்ணா கடை போக தந்தை யாயாவானும் சார்கதி அந்த நீளா இன்ப நம தீவானம் இன்ப நுயிர்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சி கம்பளம்